आशा ஆமக்கோபராமோகேந ஆஷா பாஷைஹி பத்தாகா பத்தாகனா கட்டுப்பட்டவர்கள் எல்லா இது என்னது என்ன இன்டர்னல் நாட்ஸ் ஏகப்பட்ட நாட் நாட்டுன்னா என்ன முடிச்சு அளவுக்கு மீறின முடிச்சு உள்ளுக்குள்ளே எங்கேலாமும் போகிறது தேவலோகம் வரைக்கும் போகிறது மார்ஸில் போய் லீவ் பண்ணலாமான்னு தோன்றுறது ஆஹா ஆஷான்னா உங்களுக்கு தெரியும் ஆஷா ஆஷான்னு சொன்னால் ஆஷாயேவோ பாஷாங்கிறார் ஆஷா அந்த ஆசைங்கிற பாஷங்கிறார் நிறைய ஆசை இன்னும் வந்து இன்னும் நான் நிறைய அனுபவிக்கணும் நினைக்கிறதுக்குள்ளே உயிர் போக போகிறது போல் இருக்கேன் இப்படின்னா அதாவது நான் வகுப்புகளில் முன்னாடி சொல்லியிருக்கேன் கடவுளுக்கு நமக்கும் எவ்வளோ தூரம்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதை லிஸ்ட்டு போடணும் என் வாழ்க்கையில் நான் இவைகளெல்லாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போடுங்கோ அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் கடவுளுக்கும் நமக்கு கடவுள்னா என்ன சந்தோஷம் ஆசை நான் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறேன் அப்படின்னு வரிசையாக போட்டுட்டே போனீங்கன்னா அந்த லிஸ்ட்டு ஒரு நோட்புக்கு எடுத்துக்கோ எது வேணாலும் எடுத்துக்கோ இது வரைக்கும் ஆசைப்பட்டது போனால் போயிட்டு போகிறது அதெல்லாம் விட்டுருவோம் இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்குதுன்னு எழுதி பாருங்க என் பேரனுக்கு சீக்கிரம் இது நடக்கணும் பேத்திக்கு இது நடக்கணும் என் ஃப்ரெண்டுக்கு அது நடக்கணும் என் வீட்டில் இது நடக்கணும் அப்படின்னு வரிசையாக எழுதி போடுங்க அது எவ்வளோ நீளம் போகிறதோ அவ்வளோ நீளம் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் அதுக்கும் உள்ள சம்பந்தம் அதனால் தெய்வம் உண்டோ வள்ளுவர் ரொம்ப அழகாக ஒரு குரல் சொன்னார் வாழ்க்கையில் தான் நமக்கு வேணும் இந்த மோக்ஷம் வேணும்னா நமக்கு இந்த வேணுங்கிறது வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னாரு வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட வரும் இதுக்கு மேலே எங்கே சொல்ல முடியும் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை நீ வேணும்னா கடவுள்கிட்ட மறுபடியும் இந்த பிறவாமைன்னா என்ன அர்த்தம் இந்த தன்னுணர்வு லிமிட்டட் ஐடென்டிட்டி இதிலேருந்து விலகணும் அதாவது பிறவாமைன்னா என்ன அர்த்தம் அகப்பற்று புறப்பற்றதோடு இருந்து விலகிறது தான் பிறவாமை அடுத்த ஜென்மா எடுக்காமல் இருக்கிறதுங்கிறது வேறு விஷயம் நான் அப்படி தான் அர்த்தம் சொல்லுவேன் சாஸ்திரத்தில் இருக்குது அதெல்லாம் துவைத சாஸ்திரப்படி அத்வைத சித்தாந்தப்படி நான் அர்த்தம் சொல்கிறேன் ஆக இந்த சரீரத்தில் சரீரத்தோடு எனக்கு என்னோடய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸோடு நான் வந்து அபிமானம் இல்லாதவனாக இருக்கணும் கொஞ்சம் கூட இந்த மாய தோற்றமுடைய இந்த உடல் மனசில் எனக்கு பற்று இருக்கக்கூடாது அதுதான் நான் கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே எனக்கு என்ன வேணும்னா இந்த நிர்மமோ நிரகங்காரோ பவாமி நிர்மமோ பவாமி நிரகங்காரோ பவாமி நான் யான் எனதும் செருக்கை அறுப்பதற்கு அருள் புரிவீராக அதனால்தான் தினமும் சொல்லிட்டுருக்கோம் உங்கள் பிரார்த்தனை இல்லை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து யான் எனது எனும் செருக்கை நீக்கி மனித பிறவியின் மாண்பை உணர உமது அருளை மனமாற பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோமே ஆக வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை அது எப்படி வரும்னா மற்ற அது வேண்டாமை வேண்ட வரும் இது அவாரத்தில் இருக்குது வேண்டாமை வேண்ட வரும் வேண்டாமை வேண்டம் எனக்கு எதுவுமே வேண்டாமை அப்படிங்கிறதத்தான் நான் வேண்டனோம் வரும் அப்படின்னார் ஆசையின்மையை வேண்டினால் வருங்கிறர் ஆசையின்மையை வேண்டினால் வருங்கிறர் இறைவனுக்கு வேண்டுதல் வேண்டாமை கிடையாது அவருக்கு விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை அவருக்கு வேணுங்கிறதும் இல்லை வேண்டாங்கிறதும் இல்லை ஆகையினால் இங்கே என்ன சொல்கிறார் இது பார்ப்போம் இது முடிக்கவே முடியாது ஆஷா பாஷி அதாவது ஏகப்பட்ட இடத்துல நமக்கு கான்டாக்ட்ஸ் கனெக்ஷன்ஸ் ஃபோனை பார்த்தா ஃபோனில் கான்டாக்ட்ஸ் போயிண்டே இருக்குது அப்புறம் அந்த யூடியூப்புக்குள்ளே நுழைஞ்சால் அது ஒரு மகா சமுத்திரம் எல்லாத்துலையும் ஏகப்பட்டது வச்சுருக்கோம் மென்டலி நம்ம கனெக்டட் ஸோ many வித் ஸோ so many திங்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறது தான் கயிறான் ஒன்று முடிச்சு ஆகையினால் ஆஷா பாஷ ஷதைஹி சதைஹின்னா எண்ணற்ற ஆசைகளாகிய பாஷ கயிறுகளால் நாம் கட்டு இருக்கிறோம் பிறக்கிற போது ஒன்றுமே இல்லாமல் இப்படியே வந்தோம் என்ன சொல்கிறோம் சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் ஜாத ரூப பிறந்த மேனிக்கு என்ன ட்ரெஸ்ஸு கூட இல்லையே பிறக்கிற போது இங்கே வந்த பிறகு பீரோ பீரோவா அப்புறம் கடைசியில் எல்லாம் எரிஞ்சு போகிறது இன்பிட்வீன் இதில் இவ்வளவு பாச அளவுக்கு மீறி என்ன ஒரு பழைய பாட்டு காசே கடவுளடா அந்த கடவுளுக்கும் இது கைக்கு கை மாறும் பணமே அப்படின்னு வரும் அளவுக்கு மேலே வரவுக்கு மேலே செலவுகள் செய்தால் அவனும் ஒன்றாகும் திருடனும் ஒன்றாகும்னு வரும் பூட்டுக்கு மேலே பூட்டு பூட்டி வைத்திருந்தால் அது பாவமாடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் எனக்கு மருந்து போச்சது எனக்கு என்னமோ இப்போ நிறைய சினிமா பாட்டு ஞாபகம் வருது எனக்கே தெரில இத்தனைக்கு வேதம்தான் சொல்லிகிட்டு இருந்தேன் அது நான் பிறந்த ஊரில் நாங்கள் வந்து எங்கள் வீட்டு திண்ணையில் எங்கள் வீடுகளில் திண்ணையில் உட்காந்து நாங்கள் வேதம் சொல்லிகிட்டுருப்போம் அந்த ஊரில் நிறைய கல்யாண மண்டபங்கள் இந்த கல்யாண மண்டபங்களில் வந்து அப்பப்போ என்ன பண்ணுவோம் அது அடிக்கடி இந்த குழாயை வச்சுருவோம் ஒரே நேரத்தில் ஐம்பது குழாய் இருக்கும் அங்கே பாட்டு கேட்டுருக்கோம் ஆகையினால் இது நாங்கள் வேதம் சொல்லிகிட்டு இருக்கோம் அது வேறு இடைஞ்சல் எங்களுக்கு ஆனால் அப்பப்போ அது என்னன்னு கேட்போம் காது தானே வஸ்து தந்திரம் தானே ஆகினால வந்து அது வந்து விழுந்துகிட்டே இருக்கும் அப்படியே கேட்டுட்டே இருப்போம் எல்லாமே கேட்டுருப்போம் அதனால் வந்து அக்ரஹாரத்துக்குள்ள அவஸ்தான் இது இந்த கல்யாணம் டைம் வந்து எடுத்தோம்னா குழாயை வச்சு கொண்டுடுவோம் எல்லாம் நிறைய அது கதையெல்லாம் சொன்னால் அப்புறம் எங்கேயோ ஆஹா ஆஷா பாஷைஹி பத்தாக அதனால என்னாகும்னா இப்போ பார்த்தாலும் இரிட்டேஷன் இரிட்டேஷன் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் அதெல்லாம் ரொம்ப அளவுக்கு அது கண்ட்ரோலில் இல்லை அன்கண்ட்ரோல் டிசையர்ஸ் எல்லாம் ஏகப்பட்ட இடத்துல பந்தப்பட்டு வச்சுருக்கு ஹேண்டில் பண்ண தெரியல அதனால் கோவம் வருது காமக்ரோத பாராயணாக காமக்ரோதம் எப்போ பார்த்தாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவான் மனசில் சிரித்தா சிரிக்கக்கூட மாட்டான் நான் சில பேர் நம்ம வந்து நான் சிரிப்பேன் சிரித்த நமக்கே ஒரு மாதிரி ஆயிடு ஏண்டா சிரித்த கொஞ்ச நாளாக சென்னையில் இருந்தேன் நான் ஒரு இடத்துக்கு போவேன் அங்கே போனவுடனே ஹலோ ஹரி ஓம் நம்ம சொன்னோன்னு வச்சோங்கண்ணே அவர் வந்து முனிம்பர் அப்புறம் உடனே நானும் பார்த்துனேன் ஒரு பதினஞ்சு தினம் ட்ரை பண்ணி பார்த்தேன் விசேஷமான ஆள் காமக்ரோத பராயணாஹா இதை லட்சியமாக பராயணம்னா என்னென்னா அவன் இதை விட தயாராக இல்லை பிடிச்சு நுட்டான் ரொம்ப கெட்டியாக அது மாத்திரம் இல்லை இன்னும் இந்த ஆசையை பூர்த்தி இன்னும் நினச்சதெல்லாம் நடக்கலை நியாயமாக சம்பாதிச்சு பார்த்தான் நியாயமாக சம்பாதிச்சா நம்ம நினச்ச ஆசையை உடனே பூர்த்தி பண்ண முடியாது என்ன பண்ணுறதுன்னா அந்நியாய அர்த்த சஞ்சயான் இன்றைக்கி நேற்றுக்கில்ல காலங்காலமாக இருக்குது அந்நியாயமான வழியில் நியாயமற்ற வழிகளில் பொருளை சேர்த்து காமபோகார்த்தம் ஈகந்தே காமபோகார்த்தம் ஈகந்தே இப்போ இந்த எக்கானமி பற்றி இந்த நியூக்ளியர் ஃபேமிலியை வச்சுட்டு எக்கானமி ப்ராப்ளத்தெல்லாம் பேசுகிறாங்க நிறைய பேசுகிறாங்க ின்ில் கூட இப்படி இல்லை நம்ம ஊர் மாதிரி இல்லை அங்கேனா அந்த லிவிங் இதெல்லாம் வந்து அவ்வளோ இதுன்னு மாதிரி எனக்கு தெரியல பாத்தத்தில் இங்கெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சிலதெல்லாம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பம் இருக்குதுன்னு வச்சுக்கோளேன் ஒரு குடும்பத்துலேருந்து ரெண்டு ரெண்டு பேராக ஒரு கல்யாணம் ஆகி பிரிகிறாங்கன்னு இதுவும் குறைஞ்சி போச்சு அது வேறு விஷயம் அப்படி தனித்தனியாக போகிற போது ஒரு ஒருத்தருக்கும் ரெண்டு மூணு வீடு தேவைப்படுறது ஏன்னா அவனுக்கு இன்னொரு கல்யாண கல்யாணம் அங்கே போனோடனே அவன் என்ன பண்ணுறான் அவன் குழந்தைங்களுக்கு பிளான் பண்ணி விடுறான் அப்போவே அவன் வந்து அவன் அவன் குழந்தை ஏன்னா இது எக்கனாமிக்கலாக எத்தனை செங்கல் எத்தனை மணல் யோசித்து பாருங்க ரொம்ப இதாகத்தான் இருக்குது நம்ம பண்ணுறது சரியாக தப்பானே புரியல தப்பு தான் அது சரிங்கிறதுக்கு செப்பக்கெட்டு கேட்ட பார்க்குறோம் அப்போ ஒரே இடத்துல இருந்ததுன்னா நம்ம எல்லாரோட எனர்ஜியும் சர்வ் பண்ணலாம் ஒரு கொஞ்சம் இது பண்ணலாம் ஆனால் அதெல்லாம் ராஜஸ்தான் பஞ்சாப்லாம் நிறைய இருக்காங்க அப்படி பெரிய பெரிய மல்டி மில்லியனர்லாம் கூட இது மாதிரி பெரிய வீடாக கட்டினுட்றாங்க கட்டினு விட்டு அவங்களுக்கு குழந்தைங்களும் நிறைய இருக்குது ஒரு வீட்டுக்கு சத்சங்கத்தை கூப்பிட்டுருந்தாங்க எங்களையும் என்ன குருநாதனையும் போய் பார்க்குற நூற்றம்பது பேர் உட்காந்துருக்கான் வயசான தாத்தா பாட்டியே ஒரு அஞ்சாறு செட்டு இருக்குது எல்லாம் ஒரே வீட்டில் இருக்காங்க எல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிற மருமகளே சமைக்கிறாங்க எல்லாம் பரிமாறுறாங்க எல்லோருக்கும் போடுறாங்க ஆனால் எல்லோருக்கும் ஒரே பெரிய வீடாக கட்டிவிட்டாங்க இல்லை அவங்கவுங்களுக்கு தனித்தனி ரூம் இருக்குது அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது ஆனால் சாப்பிட்றதுலாம் ஒன்று தான் இப்படிலாம் இருக்கவும் இருக்காங்க நம்ம ஊரில் இப்படி இல்லை ஏன்னா அவ்வளவு தூரம் நமக்கு வந்து இமோஷன்ஸ் ப்ராப்ளம் தனியாக இருந்தால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது ஆனால் பணம் தான் நிறைய வேணும் இல்லையா அப்போ நிறைய கட்டின் போயின்ட்டுருக்கோமா கட்டின்ட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுது நீங்கள் நிறைய இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தா எங்கே முடிக்கிறதுண்ணா எல்லாம் இங்கேருந்து இந்த குழந்தைகளும் அமெரிக்கா வேறு போயிடுறது அமெரிக்கா போனால் இந்த வீட்டை என்ன பண்ணுறது தெரில எல்லாம் வீடெல்லாம் த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்டு பெருசு பெருசாக வச்சுருக்கு இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்குள்ளே இவங்களுக்கு துக்கம் போய் கீதையாக படிக்க முடியும் வீட்டில் உட்காந்துட்டு கீதை படிக்கிறதெல்லாம் முதல்ல வைங்க இதை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள் எப்படின்னா இப்போ தானே வாங்கினோம் பத்து வய பதினஞ்சு வருஷம் ஆமாம் பதினஞ்சு வருஷம் கூட வாங்கினோம் இப்போ தேவையில்லை அன்னைக்கு தேவைன்னு தோணித்து இன்றைக்கி தேவையில்லைன்னு தோன்றுறது இப்படி தான் நடக்கிறது நிறைய நடந்துட்டுருக்கு பார்த்துட்டே இருக்கும் பார்க்க பார்க்க என்னவாக இருக்குதுன்னா இதெல்லாம் தான் காம போகார்த்தம் ஈகந்தே வாழ்க்கையில் இவர் இவர் சொன்ன மாதிரி அப்பர் சுவாமியில் சொன்ன மாதிரி குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னார் நாற்பது வயசுக்கு அப்புறம் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் மகா பண்டித்தர் அவர் சாதாரண ஆள் இல்லை திருநாவுகிருஷ்ண சுவாமிகள் இங்கே அவரோட பாட்டை படித்து பார்த்தா தான் தெரியும் அப்படி காமபோகார்த்தம் விஷயபோக காமபோகம்னா என்ன விஷயபோகார்த்தம் அந்யாயேன அர்த்த சஞ்சயான் அந்யாயேன அர்த்த சஞ்சயான் ஈகந்தேன்னு அர்த்தம் காம போகார்த்தம் அந்யாயான அர்த்த சஞ்சயானு ஈகந்தே அந்நியாயமாக சம்பாதிச்சு அந்த பணத்தை விரும்புகிறார்கள் ஏன்னா இன்னும் அனுபவிக்கணுங்கிற ஆசை ஓய மாட்டேங்கிறது வயசு தொண்ணூறாச்சு கடை முறுக்கை சீடை முறுக்கை வாங்கி அந்த இதற்க போட்டு இடித்து வாயில் போட்டு கரைச்சின்னு இருக்கான் டிவி பார்த்துட்டு